வணக்கம் 25. ஐந்து செப்டம்பர் 2020 ஆயிரத்தி இருபது வானொலியின் பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டையில் இருந்து டி நாராயணதாஸ் முதலில் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சமீபத்திய யுனை பாதுகாக்க ஒன்றிணைவோம் எனும் பிரச்சாரமானது கல்வியை பாதுகாத்தல் தொடர்புடையது இரண்டு இந்தியாவின் முதன் கஞ்சா மருந்து சாகுபடி திட்டமானது ஜம்மு காஷ்மீரில் அமைக்கப்பட 3. நாட்டின் முதல் ஒருங்கிணைந்த வான்வழி மருத்துவ ஊர்தி சேவையானது சமீபத்தில் கர்நாடகாவில் தொடங்கப்பட்டது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனாவானது எதை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இரண்டு இந்திரா கடல்படை பயிற்சியானது எந்த இரு நாடுகளுக்கிடையே நடத்தப்பட்டது மூன்று ஐந்தாவது பிரிக்ஸ் கலாச்சார அமைச்சர்கள் கூட்டத்திற்கு எந்த நாடு தலைமை தாங்கியது நன்றி மீண்டும் சந்திப்போம்